வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி ஆறாவது செய்தி சேவை பிப்ரவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளிடுதல் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் அதிமுக அலுவல் குழு கூட்டம் நேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் நடைபெற்றது இதில் காவிரி நீர் விவகாரம் உட்பட முக்கிய பிரச்சினைகள் விவாதிக்கப்பட்டன காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அருகே உள்ள பாலேஸ்வரம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான ஆதரவற்ற முதியோர்களுக்கான கருணை இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரியவந்துள்ளன இந்த கருணை இல்லத்தில் கடந்த ஜனவரி மாதம் மட்டும் நாற்பது முதல் ஐம்பது முதியவர்கள் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது ராமேஸ்வரத்தில் உள்ள அப்துல் கலாம் இல்லத்தில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய நடிகர் கமலஹாசன் தன்னுடைய கட்சிக்கு மக்கள் நீதி மயம் என பெயரேற்றதாக தெரிவித்துள்ளார் அம்மா இருசக்கர வாகன மானிய திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் வழங்க கோரிய வழக்கில் எட்டு வாரங்களில் முடிவெடுக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் முதல் முறையாக மூன்று திருநங்கைகளுக்கு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் பணி வழங்கப்பட்டுள்ளது நாகையில் நடைபெற்ற சட்டப்பணி ஆணையக் சேவை முகாமில் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி பத்மநாபன் பணியானை வழங்கினார் ஆந்திராவில் மரணமடைந்த ஐந்து தமிழர்கள் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுமாறு கோரிக்கை விடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் பழங்குடியின அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன இந்திய செய்திகள் காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரங்களை விசாரிக்க ஒரே தீர்ப்பாயம் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது பல்வேறு தீர்ப்பாயங்களில் நதிநீர் பங்கீடு வழக்குகள் விசாரிப்பதால் செலவினங்கள் அதிகமாகிறது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது சர்ச்சைக்குரிய குற்றவியல் திருத்த மசோதாவை ராஜஸ்தான் அரசு திரும்ப பெற்றுள்ளது இந்தியாவில் செல்போன் எண்கள் விரைவில் பதிமூன்று இலக்கங்கள் கொண்ட எண்களாக மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒடிசா மாநிலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மீது மர்ம நபர் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவிரி நதிநீர் பங்கீட்டு விவகாரத்தில் மேலாண்மை வாரியம் அமைப்பதை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக அம்மாநில முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பதினோரா கோடி ரூபாயை மோசடி செய்தது தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க தேவையில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் தமிழர்களுக்கு பாதுகாப்பு தேவை என வலியுறுத்தி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி பெங்களூருவில் பேரணி நடத்தி அம்மாநில ஆளுநரிடம் தமிழ் மனு அளிக்க முடிவு செய்துள்ளனர் இந்தியாவின் பன்முகத் தன்மையை என் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறேன் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடேவ் தெரிவித்துள்ளார் ஊழல் வழக்கில் விதிக்கப்பட்டுள்ள ஐந்து ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா மேல்றையீடு தாக்கல் செய்துள்ளார் புளோரிடா மாகாண தேர்தலில் இந்திய அமெரிக்கரான சஞ்சய் பாட்டீல் வேட்பாளர் போட்டியில் பங்கேற்க போவதாக அறிவித்துள்ளார் சிரியா நாட்டில் குர்து படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள அப்ரின் நகரை முற்றுகையிட இருப்பதாக துருக்கி அறிவித்துள்ளது தொழில் தொடங்குவதற்கு சீனாவை விட இந்தியாவே உகந்த நாடாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மகன் ஜூனியர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அண்டை நாடான நேபாளத்தில் இரு முக்கிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்துள்ளது புதிய அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜப்பானில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்க போர் விமானம் மீனவர்கள் மீன் கொண்டிருந்த ஏரியில் எரிபொருள் தொட்டிகளை கொட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வட்டி மானியத்தை மானியத்தைந்து சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கைவினை பொருள்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் கோரிக்கை விடுத்துள்ளது அம்புஜா சிமெண்ட் நிறுவனத்தின் மூன்றாம் காலாண்டு லாபம் 478 எட்டு கோடி ரூபாயாக இருந்தது நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் ஜனவரி வரையிலான கால கச்சா வைரம் இறக்குமதி பதினொன்று அதிகரித்துள்ளது சீனாவின் ஒன் பெல்ட் ஒன் ரோடு பொருளாதார வழித்தட திட்டத்துக்கு மாற்றாக புதிய பொருளாதார வழித்தட திட்டத்தை தொடங்குவது குறித்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது விளையாட்டுச் செய்திகள் இந்திய கால்பந்து அணியின் பயிற்சியாளர் ஸ்டீவன் கான்ஸ்டன்டீனின் பதவிக்காலம் வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பேட்மிண்டன் பிரிவில் பங்கேற்பதற்கு பி வி சிந்து சாய்னா நேவால் ஸ்ரீகாந்த் ஆகியோர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஜிம்பாப்வே அணியுடனான ஐந்தாவது ஒருநாள் போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வென்ற ஆப்கானிஸ்தான் 4க்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியுள்ளது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதே தனது லட்சியம் என பிரபல பேட்மிண்டன் வீராங்கனை பி சிந்து தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் நாச்சியார் படத்தை தொடர்ந்து ஜி பிரகாஷ் தற்போது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் காதல் கலந்த காமெடி படம் ஒன்றில் நடித்து வருகிறார் முழுக்க முழுக்க த்ரீ டி கேமராவில் படமாக்கப்பட்டு வரும் இந்த படத்துக்கு த்ரீ டி என்றே தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது மதுரை சம்பவம் சிவப்பு எனக்கு பிடிக்கும் தொப்பி ஆகிய படங்களை இயக்கிய எழுத்தாளர் யுரேகா தற்போது இயக்கி வரும் படம் காட்டுப்பயசார் இந்த காலி மத்திய சென்னை படத்தின் ஹீரோ ஜெயவந்த் இதில் ஹீரோவாக நடித்து தயாரிக்கவும் செய்கிறார் சூர்யா நடித்த சிங்கம் படத்தை தழுவி லிட்டில் சிங்கம் என்ற அனிமேஷன் தொடர் ஒன்றை உருவாக்கியுள்ளனர் கோடை விடுமுறையில் ஏப்ரல் மாதம் முதல் இந்த தொடர் குழந்தைகளுக்காக டிஸ்கவரி கிட்ஸ் சேனலில் ஒலிபரப்பாக உள்ளது விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் இரண்டாம் பாகத்தில் சிம்புவுக்கு பதிலாக மாதவன் கதாநாயகனாக நடிக்கவுள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை திறமைக்கு ஒரு சவால் அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் போன்ற தரமான ஒளிக்கோப்புகளை செய்வேமடுக்க டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்